வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் வள்ளுவர் விருந்தோம்பல் ஒப்புருவறிதல் என்றெல்லாம் சொல்லிய பிறகு ஈகை என்றும் ஒரு அதிகாரம் சொல்லியிருக்கிறார் இந்த மூன்றிற்கும் பெரிய ஒற்றுமை உண்டு என்றாலும் இந்த மூன்றிற்குமே வேறுபாடுகள் உள்ளது என்பது நம்மை தேடி வருபவரை நாம் விரும்பி உபசரிப்பதாகும் நேரத்தில் ஒப்பர் வரிதல் என்பது இயலாதவர்களுக்கு நமக்கு நிகராக கருதி உதவி செய்வது ஆனால் ஈகை என்பது எந்த விதமான எதிர்பார்க்காமல் வறியவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய உதவி இந்த வறியவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய உதவி என்பது மிகப்பெரிய ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது ஆனால் இன்றெல்லாம் நம் மக்கள் ஈகை என்பதை வேறு மாதிரி பொருள் கொண்டுள்ளனர் அவ்வப்பொழுது திடீரென முழைக்கக்கூடிய தண்ணீர் பந்தல்களும் அன்னதான கூடங்களும் ஏன் நம் சட்டைப்பி தேடி வரும் ரூபாய் நோட்டுகளும் என்பதற்காக இவற்றை எல்லாம் நம்மிடம் இருந்து வாக்கு என்பது வரும் என்ற எதிர்பார்ப்போடு செய்யக்கூடியது இவ்வாறு செய்வதெல்லாம் ஈகையாகாது நாம் ஆலயங்களுக்கு செல்லும் பொழுதும் பெரிய நகரங்களின் வீதிகளிலும் எத்தனையோ பேர் அடுத்த வேலை உணவின்றி அமர்ப்போருக்கு எந்த எதிர்பார்ப்பும் இன்றி நாம் செய்யக்கூடிய உதவிகள் தான் ஈகையாகும் அவரின்றி உதவி தேவைப்படாதவர்களுக்கு அல்லது நான் ஏனோ செய்ய வேண்டும் என்பதற்காக செய்வதெல்லாம் உண்மையிலேயே வேறு மாதிரி பொருள் கொள்ளப்படும் ஆலயங்களில் நான் இவ்வளவு பேருக்கு அன்னதானம் தருகிறேன் நீ நான் வைத்த வேண்டுதலை நிறைவேற்றிக் கொடு இறைவா என்று வேண்டுவது வழக்கம் இதுவெல்லாம் நாம் இறைவனுக்கே லஞ்சம் கொடுப்பதற்கு சமமாகும் இவற்றையெல்லாம் ஒரு நற்காரியமாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது நற்காரியம் ஈகை என்பது உண்மையிலேயே வறியவரை தேடி வறியவர் என்பர் அடுத்த வேலை உணவுக்கோ தான் அணிந்திருக்கக்கூடிய உடைக்கு மாற்று உடைக்கோ வழியின்றி இருக்கக்கூடியவர் தான் வறியவர் இத்தகையோரை தேடி அவருக்கு தேவைப்படக்கூடிய உதவியினை செய்வதுதான் ஈகை அவ்வாறு செய்யும் பொழுதுதான் அந்த உதவியை பெறுபவர் மனதார மகிழ்ந்து நம்மை வாழ்த்துவார்கள் அந்த வாழ்த்துதான் நம்மை ஆனந்தப்படுத்தும் நம் வாழ்விலும் மகிழ்ச்சியை கொண்டு வரும் இதை கூறும் வள்ளுவர் வறியவருக்கு செய்யக்கூடிய உதவிதான் ஈகை எனப்படும் மற்றவையெல்லாம் ஏதோ ஒரு பயனை எதிர்பார்த்து செய்யக்கூடியதாக கருதப்படும் என்று சொல்கிறார் ஆகையால் நாமும் உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அது யாருக்கு தேவையோ அவரை தேடி தேவை உணர்ந்து நாம் உதவி செய்ய வேண்டும் அவ்வாறின்றி நான் ஏனோ செய்கிறேன் அல்லது விளம்பரத்திற்காக செய்கிறேன் முடிந்தவரை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் உடைத்து மீண்டும் குரல் வரியார் கொன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீரது உடைத்து இந்த நாள்